وإنما وإنك أيكم لشكا وأن ابن عباس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من لزم التقوى جعل الله من كل هم فرجا ومن كل ضيق مخرجا أو كما قال عليه الصلاه والسلام رواه ابو داود அந்தப்பட்ட எால் செல்ல செல்லும் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்ற உத்தம சஹாபாக்கள் சாபியுங்கள் ஏமத்து நாள் வரை வரக்கூடிய அப்பாவின் நல்ல அதிகாரிகள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சலாமும் என்றொன்றும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னர் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இதை இல்லாமல் இம்மற்றிற்கு வருகை தந்திருக்கும் என் இஸ்லாமிய நெஞ்சங்களே ஜலாலோ தனது திருமறை மூலமாக செல்லம் அவர்களின் வாயிலாக கட்டளை பிறப்பித்திருக்கின்றனோ அவ தவி கொள்ளும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எனக்கு சொல்லி இருக்கின்றானோ அவற்றையெல்லாம் முடிந்த அளவு எடுத்து முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் செய்கின்றேன் அவ்வாறே இங்கிருந்த போதிலும் பயந்து கொள்ளுமாறு வத்தியத்தும் செய்கின்றேன் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்கள் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய முயற்சியும் வித்தியாசமானதாக இருக்க சிறுவர் முதல் வயோதிபர் வரை படித்தவர்கள் முதல் பாமரர்கள் வரை ஆண்கள் பெண்கள் என அனைத்து சாராரும் ஏதோ ஒரு விதமான முயற்சியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒரு மனித சமூகம் செய்யக்கூடிய முயற்சிகளை வேலைகளை அவர்களது திட்டங்களை எடுத்துக்கொண்டால் பின்னாலும் உதவக்கூடியது அவருடைய நுடுலி வாழ்க்கை முடிவில்லாத மறுமையிலும் உதவக்கூடிய முயற்சிகள் யாரெல்லாம் ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுகின்ற ஒரு மோமினுடைய ஒரு துவா எப்படி அமையும் தெரியுமா ரப்பனா ஆத்தினா பித்துனா எங்களுக்கு நாளை முடிவில்லாத ஆகிரத்திலும் நிம்மதியான சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை தருவாயாக எனவே கணியத்துக்குரிய மேலானவர்களே யாருடைய முயற்சிகள் இரு உலகத்திலும் வெற்றி தரக்கூடியதாக அமைந்ததோ அந்த முயற்சிகள் அந்த மனிதர்கள் உண்மையில் வெற்றிசாலிகள் பாராட்டப்படுத்த யாருடைய முயற்சிகள் எல்லாம் தர்மனே இந்த உலக முடிவு வரைதான் பயனளிக்குமோ அல்லது தான் அவர்களுக்கு உதவுமோ உண்மையில் நஷ்டவாளிகள் வெளிலங்கத்தில் வெற்றி கோல் தெரிந்தாலும் அவர்கள் வீடு செய்ய முடியாத இப்போது நாம் பார்க்கலாம் மனிதருடைய முயற்சிகள் சிலவை மோச்சுவரை அவருடைய இந்த உலக முடிவின் வரை உதவுகிறது இன்னும் சில முயற்சிகள் உதவுகிறது இதை எப்படி நாம் கண்டறிவது ஒரு சாருடைய கண்ணுக்கு தெரியக்கூடியவை அடிப்படையாக கொண்டு சொல்லலாம் இவர்கள் கண்ணை நம்பி வாழ்கிறார்கள் மறுதாரான் பிளை மறைவானவற்றின் மீது ஈமான் கொண்டு வாழ்க்கையை அமைந்திருக்கிறார்கள் யாருடைய வாழ்க்கையெல்லாம் விடயங்களில் ஈமான் கொண்டு அவருடைய வாழ்க்கை அமைகிறதோ அவர்களுடைய முயற்சிகள் ஈருலகத்திலும் வெற்றி தரக்கூடியதாக அமையும் யாருடைய முயற்சிகள் எல்லாம் ஒருமனே கண்ணை நம்பி அமைந்திருக்கிறதோ இந்த உலகத்திலேயே அவர்கள் நஷ்டவாதிகளாக மாறிவிடுவார்கள் உதாரணமாக சொல்லலாம் நாம் ஒரு மனிதனின் வைக்கும்போது இதுல என்ன இருக்கிறது இந்த மண்ணுக்குள் கபருக்குள் வைத்தால் அது கபருள் மண்ணோடு மண்ணாக மாறிவிடுவார் இதற்கு பிறகு இவருக்கு என்ன வாழ்க்கை இவர் என்ன தொடர்ச்சி என்பதை கண் சொல்கிறார் ஆனால் சொன்ன இது வெளிரங்கத்தில் ஒரு மண்கும்பம் போன்றும் அல்லது நீங்கள் மண்ணில் வைத்து மூடி வருவது உங்களுக்கு தெரியலாம் உண்மையில் இது சுவனத்து ஒரு பூங்காவாக அல்லது நரக பழிவு படுகொலிகளில் ஒரு படுகொழியாக அமையும் என்றார் கண்ணியவர்களே கண்ணை வைத்து சொல்வது சொல்வார்கள் இல்லை இது ஒரு மண்புழிப்பை அவ்வாறையும் மறைவானவற்றின் மீது ஈமான் கொண்டவர்கள் சொல்வார்கள் இல்லை இந்த கபு இருக்கிறதே இது ஒன்று சுவனுக்கு பூங்காவாக இருக்கும் அல்லது நரகத்தின் படுகொலியாக அமையும் கண்ணியத்துரியவர்களே இப்படி எத்தனையோ உதாரணங்களை சொல்லிக் கொண்டு போகலாம் அவன் 100 ஒருமான் சொல்கிறது இல்லை நிச்சயமாக அல்வா சதக்காவை வளர்த்தான் கண் சொல்கிறது குறைந்து விட்டதுமான் சொல்கிறது கூடிவிட்டது நான் கொடுத்திருக்கின்ற வட்டி வீராசாரப்படி மாத முடிவில் எனக்கு இத்தனை லட்சம் ரூபாய்க்கு இத்தனை ரூபாய் வட்டியாக கிடைக்கிறது என்னுடைய பணம் அதிகரிக்கிறது எனக்கு இப்பொழுது வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்க போகிறது என்று கண் சொல்கிறது அடித்தே திருவார் கண் சொல்லலாம் ஒரு கோடி கொடுத்திருந்த நேரம் கிடைத்த வட்டியை தேர்த்து இப்பொழுது ஒரு கோடியை பத்து லட்சம் கண்டு கண் சொல்லலாம் அல்லாஹ் சொல்கிறார் உங்களுடைய கண்கள் அப்படி இருக்கிறார் மறைவானவற்றின் மீது கொள்ளக்கூடிய நீங்கள் அவ்வாறையும் வியாபாரம் நடத்துகிறது வியாபாரம் செய்கிறோம் வியாபாரத்திலே பொய்யை சொல்கிறார்கள் சொல்லிக் கொண்டு நினைக்கிறார்கள் நான் அந்த பொய்யை சொன்னதால் எனக்கு இத்தனை ரூபாயின் லாபம் கிடைக்கிறது கண்ணியமானவர்களே அறிவு சொல்கிறது சொன்ன பொ உன்னுடைய வியாபாரம் நடந்தது உன்னுடைய பணம் அதிகரித்தது தண்ணியக்குரிய மேலானவர்களே தீமான் சொல்கிறது அதனால் தான் வியாபாரத்திலே முதீபத்தை பட்டிருக்கிறது வர்களை வாழ்க்கையை கண்ணை நம்பி வாழ்கிறார்களோ அவர்கள் ஒரு விதமான ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள் அங்கா சொல்கிறார் வலா எவருடன் பில்லாக பாபு உங்களை விட்டும் உங்களை ஏமாற்றக்கூடிய செய்தான் ஏமாற்றக்கூடாது ஏமாற்றக்கூடிய செய்தான் ஏமாற்றக்கூடாது வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்களோ நிச்சயமாக அஹ் வெற்றியை கொடுப்பான் அல்லாவுக்கு தெளிவாக சொல்லிவிட்டான் நிச்சயமாக கண்ணியம் என்பது அல்லாஹுக்குரியது அவனுடைய ரசூலுக்குரியது கல் கூறியது அது இந்தமான் இல்லாமல் யாரெல்லாம் கண்ணியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த ஈமான் இல்லாமல் அதிகாரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ நாங்கள் பெரியவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ கண்ணியமானவர்களே நிச்சயமாக அவர்கள் பலவீனமானவர்கள் நிச்சயமாக அவர்கள் தோல்வியான இப்பொழுதோ நாம் மிக சுருக்கமாக சொல்லலாம் யாரெல்லாம் கண்ணை நன்றி வாழ்கிறார்களோ அவர்களுடைய அடிப்படை அகில் புத்தியாக இருக்கிறது யாரெல்லாம் ஈமானை நன்றி வாழ்கிறார்களோ அவர்களுடைய அடிப்படை வகி ஆகிருக்கிறதுக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய கொட்டுநரக்கூடிய இப்படியான ஐந்து கொடுத்திருக்கிறான் ஆனால் ஒரு மனிதன் இந்த ஐன் குலன்களின் மூலமாக ஒன்றை தீர்மானிக்கிறார் உதாரணமாக ஒருவர் பள்ளிக்கு வருகிறார் இப்பொழுது இந்த பள்ளியை கட்டியது யார் ஆரம்பித்தது யார் என்பது அவருக்கு நாக்காலோ அல்லது அவர் யாரிடமாவது கேட்டு அந்த கேட்டு அறிவின் மூலம் தான் அதை அறிந்து கொள்ள முடியாது ஒரு சாப்பாடு இருக்கிறது இந்த சாப்பாட்டுடைய சுவை என்ன இதை புத்தியாலோ அல்லது கையாலோ அறிய முடியாது அதை நாவில் வைத்துத்தான் அறிய முடியும் அன்களை கொடுத்திருக்கிறான் இந்த ஐம்புலன்களுக்கும் ஒரு வரையறையையும் அர்ப்பட்டதாக ஒரு மனிதனுக்கு குரு அதிசையை பற்றி எதுவுமே தெரியாத மனிதன் அந்த மனித நலத்தில் கேட்டால் நீங்கள் மரணித்த பிறகு என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது நான் தாராளமாக கேட்டு பார்க்கலாம் எத்தனையோ மக்களிடம் நீங்கள் மரணித்த பிறகு என்ன நடக்கும் என்று இஸ்லாம் அல்லாதவர்களிடம் கேட்டால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது நரகம் இதை சொல்லித் தந்தது வகி தண்ணிய மேலானவர்களே எனவே நாம் ஒன்றை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் வகியினால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டத்தையும் அதனுடைய ஒவ்வொரு விடயத்தையும் எமது மாதிரி என்றாலும் அம்மா சொன்ன கண்ணியமானவர்களை அம்மா திருமறையிலே மிக அழகாக சொல்கிறான் நாம் குர்வானை தூக்குகிறோம் மோதுவதற்காக அதில நாம் ஆரம்பிக்கிறோம் அலிஸ்லாம் இந்த அலிஸ்லாம் மீன் என்ற வார்த்தை இருக்கிறது இந்த உலகிலே எத்தனையோ முகத்திரங்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் ஆனால் யாரும் இந்த அரிஸ்லாமிய கருத்து என்று அறிக்கை சொல்லவில்லை அனைத்து முகத்திரங்களும் என்ன சொல்வார்கள் தெரியுமா சொல்லுவார்கள் விளக்கம் தெரியும் என்றாலும் இப்படியும் இக்கடாது என்று விளக்கம் கொடுப்பார் கணித்துக்குரிய மேலானவர்களே அவர் விடயத்தை எங்களுக்கு சொல்லி தருகிறார் எவ்வளவு படித்தவராக இணிக்கட்டும் நான் அறிவாளி என்று ஆதாரம் கூடியவராக இருக்கட்டும் அவர் குர்ஹானை கையில் தூக்கியதும் அல் இஸ்லாமீ அல்லாவுக்கு தான் எல்லாம் தெரியும் எனக்கு இப்பொழுது ஒன்றுமே தெரியாது அல்லாஹ் சொல்லி தந்தது மட்டும்தான் தெரியும் என்ற ஒரு வருகிறார் அதனைத் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறார் நீங்கள் இப்போது அவ்வா நிச்சயமாக வெற்றியையும் நீர்வழியையும் கொடுப்பான் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே எதை சொல்ல வருகிறேன் என்றால் இன்று இஸ்லாமும் முஸ்லீம்களும் பல்வேறு பிரச்சனைகளை முன்னாடி கொண்டிருக்கிறார்கள் ம் அவர்களது உணர் புண்படுத்திகள்ாவுடைய கட்டளை தான் பிறந்தது அது புத்திகளுக்கு அப்பாற்பட்டதுல அளவுகளை வைத்திருக்கிறார் எப்போ ஒரு மனிதனுக்கு சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பம் பசி ஏற்படுகிறதோ வைத்திலே அந்த நேரத்திலே அவன் சாப்பாட்டை தேடுவான் பசி ஏற்பட்டால் சாப்பாட்டை தேடுவான் யாரும் இந்த மனிதனுக்கு வயதில்லை வைத்தல்லை இத்தனை வயதுக்கு பிறகுதான் நீங்கள் சாப்பிட வேண்டும் இத்தனை வயதுக்கு பிறகுதான் சாப்பிட வேண்டும் என்று வயதில்லை வைத்த கண்ணியத்துக்குரிய மேடானவர்களே தேவைப்படும் போதும் அதை சாப்பிட முடியும் இதே போன்று மனிதனுடைய உடல் இச்சை என்பதும் உடல் சேவை என்பதும் வயதெல்லைக்குட்பட்டதல்ல இஸ்லாமிய அழகான மார்க்கம் இன்று இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பலர் ஏசுவதற்கும் எதிர்ப்பதற்கும் ஒரே ஒரு காரணம் தான் யாரும் கை வைக்க முடியாது சட்டத்தை போட்டிருக்கிறார் செல்லவாக செல்லும் அவர்கள் மிக தெளிவான சட்ட திட்டங்களை சொல்லி இருக்கிறார்கள் முழு உலகம் ஒன்று சேரட்டும் முழு உலகம் எதிர்க்கட்டும் அம்மாவுடைய சட்டத்தில் உங்கள் குறை குடிக்க முடியாது வேணும் என்றால் ஏற்றுக்கொள்ளது போன்றோ திருமணத்திற்கான வயதில்லை இஸ்லாஸில் இல்லை எத்தனை வயதில் தேவை ஏற்படுகிறதோ அத்தனை வயதில் முடித்துக் கொள்ளலாம் ஒரு தேவையான நிபந்தனைகள் இருக்கிறது ஒருவர் திருமணம் முடிப்பதாக இருந்தால் அவர் முடிக்கக்கூடிய அந்த மனைவியை என்ன செய்ய வேண்டும் கவனமாக பாதுகாத்துக் வேண்டும் அவருடைய உடல் சேவையை பாதுகாக்க வேண்டும் அவளுடைய சேவைகளை கட்டியை வேண்டும் அவளுக்கு சிறந்த பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அவர் சமூகத்தில் ஒரு கண்ணியமானவளாக வாழ அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் இந்த நிபந்தனைகளோடு இஸ்லாம் வயதில் வைக்கிறது சில நேரம் இந்த நிபந்தனை இந்த சேவை ஒருவருக்கு இருபத்தி ஐந்து ஒருவருக்கு பதினெட்டு வயதிலும் ஏற்படலாம் திருமணம் முடிப்பதற்கான வயதில்லை இருவதுதான் என்று வைத்தால் கண்ணியமானவர்களே அதற்கு முன்னால் ஒருவனுக்கு தேவைப்பட்டார் என்ன நடக்கும் அங்கே சட்டம் இருக்கிறது தடை செய்கிறது இவனுக்கு இங்கே தேவை இருக்கிறது இப்பொழுது என்ன நடக்கும் இவன் தவறான வழிகளை தேடி முடிப்பான் திருமணம் முடிப்பதற்கான வயதெல்லு ஆனால் கிட்டே டெல்லியிலே நடந்த அந்த பிரச்சினைக்கு பிறகு அந்த இந்தியாவிலே உள்ள சில முக்கியர்கள் சில அரசு பதவிகளில் உள்ளவர்கள் வாதாட ஆரம்பித்தார்கள் இந்த வயதெல்லை குறைக்கப்பட வேண்டும் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களை எதை சொல்ல வருகிறேன் என்றால் இஸ்லாமுடைய சட்ட மனது கை வைக்க முடியாது பின்பற்றியதாக அமைய வேண்டும் நவியுடைய வாழ்க்கையை நாம் மறுக்கலாம் நீ ஓதிவீராக என்ற ஆயத்தை கொண்டு அவ்வா நபிக்கு நுபுவத்தை ஆரம்பிக்கிறான் நபித்துவத்தை நபிப்பட்டத்தை கொடுக்கிறான் கும்பிர் நபியை போட்டு கொண்டிருப்பவரே நீங்கள் எழுப்புங்கள் கும்பாந்தில் நீங்கள் மக்களுக்கு அக்கை எடுத்துச் செல்லுங்கள் அல்லாவின் பக்கம் மக்களை அழியுங்கள் காலங்களிலிருந்து பாதுகாருங்கள் என்ற கருத்துள்ள இந்த ஆயத்தோடு அல்லாத்தை நம்பிக்கை கடமையாக்குறான் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே எப்பொழுதுவாக செல்ல வாகியோ எப்பொழுது செல்லவாக செல்லும் அவர்களே அமீன் என்றார்களோ சாதி நம்பிக்கையாளர் என்றார்களோ அதே நபியை பொய்யிருந்து சொல்ல ஆரம்பித்தார்கள் எந்த ரசூலுவாகி செல்லவாக செல்லும் அவர்களது கையால் தான் கல்ல வைக்கப்பட என்று மக்கத்து முடிவு செய்தார்கள்ல்ல செல்லும் அவர்களுக்கு நமத்துவம் மிகுவ கிடைத்ததும் வரக்கத்து பிற நோக்கரிடம் செல்கிறார்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய பெரியார் வேதப்படுத்தப்பட்டவர்களை பின்பற்றிய மனிதர் அவர்களிடம் உங்களுடைய ஊர்வாதிகள் உங்களை திரட்டுவார்கள் விரட்டுவார்கள் வெளியாக்குவார்கள் நடிகர்கள் இந்த மக்களா என்னோடு பின்னி இந்த மக்களா என்னை அமீன் என்றும் ஒரு பொங்களுக்கு இதற்கு முதல் ஹக்கை எடுத்து சொல்ல வந்தார்களோ ஹக்கின் மீது வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு பிரச்சினை ஏற்பட்டது தண்ணியானவைகளே செல்லவா பல செல்லம் அவருடைய துோடு நபியுடைய தாவத்துடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது தாவத்துடைய வாழ்க்கையில் அவர்கள் எரிக்கும் காலமல்ல பல பிரச்சனைகளை முன்னோக்க ஆரம்பித்தார்கள் ஒரு இரண்டு பிரச்சனைகள் அல்ல சேர்ந்து குடும்பம் விரட்ட ஆரம்பித்தது வாழ்த்து தெரிவித்த ஊர் மக்கள் அவர்களை வெளியே போக சொன்னார்கள் உதவி செய்தவர்கள் உபதிரோகம் செய்ய ஆரம்பித்தார்கள் என்றாலும் அல்லா சூரா மக்கியா அதாவது மக்கியாவுடைய சூறாக்கள் அந்த மக்கியாவுடைய சூறாக்களிலே நபி அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறார் நபியை கவலைப்பட தியாகங்களும்க்கில் இருக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக வந்தே சேரும் ஆனால் உங்களுக்கு முதல் இன்னார் வந்தார்கள் அவர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டது அது மூகலை ஹித்தலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் அவர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டது நாம் இப்படி உதவி செய்தோம் மூத்தாலை ஹிஸ்டலாம் இப்படி கஷ்டப்பட்டார்கள் இப்படி உதவி செய்தோம் கூதழை ஹித்தலாம் இப்படி கஷ்டப்பட்டார்கள் இப்படி உதவி செய்தோ தாஹித்தா இப்படி உதவி செய்தோ சுத்தலா இப்படி உதவி செய்தோத்தலா இப்படி உதவி செய்தோத்தலா நாம் எவ்வாறு உதவி செய்தோ என்ற சொல்லி சொல்லி அல்லாஹுரூல் அல்லாஹரை அவர்களுக்கு நம்பியவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் இந்த அக்குடைய பாதையில் வந்த தக்கங்களை இந்த எப்படி ஏற்றுக்கொண்ட அவர்களுடைய சகோதரி பாத்துமாவுடைய மஞ்சளை செல்லும் தீனுடைய விடயங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள் தாரூ அர்த்தமிலே பொதுவாக தீனுடைய விஷயங்கள் நடைபெறுகிறது கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே எப்பொழுது நதியவர்கள் தௌவத்தும் தாலீமும் நீனை கடப்பதில் கற்றுக் கொடுப்பதும் மக்களை நல்ல பாதையில் அல்லாவின் பக்கம் அழைப்பதும் ஆரம்பிக்கப்பட்டதோ இப்பொழுதோ அல்லா இபாதத்துக்களை கடமையாக்கினார் மக்களுடைய உள்ளங்கள் பண்பட ஆரம்பித்து விட்டது மக்களுடைய வாழ்க்கையிலே நபி அவர்களுக்கு இபாதத்துக்கள் கொடுக்கப்படவில்லை இப்பொழுது உள்ளங்கள் பண்பட்ட பிறகு அல்லாஹ் இபாதத்துக்களை கொடுக்கிறான் கண்ணிய மேலானவர்களே அந்த இபாதத்துகள் எப்படியாக இருந்தது தெரியுமா அந்த இபாத கிடைத்ததும் அவ்வாவுடைய நேரடி உதவியை மக்களாக மாறிவிட்டார்கள் அவ்வாவுடைய நேரடி உதவி அந்த மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கின்றது அவுடன் கையேந்தி பெற்று அதிலே கிடைத்த வெற்றிகளையும் அதிலே கிடைத்த நியமத்துக்களையும் மற்ற மகளூக்குகளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார்கள் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே நபியவர்களுடைய வாழ்க்கை இதுதான் கட்டத்தில் ஏற்பட்ட போது பொறுமையாக இருந்தார்கள் அல்லாவின் பக்கம் நெருங்கினார்கள் அல்லா உதவி செய்ய ஆரம்பிக்கிறார் வெற்றி கிடைக்கிறது அந்த நேரத்திலே செல்லவா கடையும் சகாபாக்களும் வெற்றி அடைந்துடைய வெற்றியோடு வருகிறார்கள் அந்த நேரத்தில் தான் இந்தாவிபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த முகம்மதும் அவர்களுடைய தோழர்களும் இந்த பூமியில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அதே மக்காக்குள் வெற்றி வாகை கூடி பூரண அதிகாரத்தோடு தலைமைத்துவத்தோடு உள்ளே வருது ஆடல்களை பார்ப்பளை பார்ப்போம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார் தண்ணியத்துக்குரிய மேலானவர்களே அடைய நேரடி உதடியை பெற்று வந்த அந்த சகாபாக்கள் செய்தது என்ன அந்த பக்த மக்கா கிடைத்ததும் சந்தோஷத்தில் ஆடவும் இல்லை குவிக்கவும் இல்லை பாடவும் இல்லை ார்கள் மக்களுக்காக துவா செய்கிறார்கள் சிலர் மக்கானில் இப்ராஹிமிலே சுனியிலே நிற்கிறார்கள் சிலர் கவாப் செய்கிறார்கள் சிலர் கையெழுந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே இந்த காஞ்சியை பார்த்ததும் தான் அவர்கள் எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே செல்ல அவர்களுடைய முன்மாதிரி தான் எமக்கும் முன்மாதிரி நாம் எதற்கும் இல்லை எமக்கு சொல்லக்கூடிய தலைமைத்துவத்தின் கட்டளை கடமை அதாவது அவர்களுடைய வழிகாட்டலின் நாம் நிதானமாக இஸ்லாமிய வரையறையின் நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் இது ஒன்றும் எமக்கு புரிதானதல்ல இஸ்லாத்துக்கோ முஸ்லீம்களுக்கோ இன்று பதிலே முற்றுகையிடப்படுகிறார்கள் பதிலுடைய யுத்தத்தை முன்னோக்க வேண்டிய நிர்பந்தம் ஆயுத பலம் இல்லை ஆட்பலம் இல்லை இல்லை கண்ணியமானவர்களே நபியவர்கள் உறுதியான ஈமானோடும் ரசோல்லா செல்லம் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அழுது கொண்டே இருக்கிறார்கள் சொல்கிறார்கள் யார் ரசோலம்லா அல்லா உதவி செய்வான் நீங்கள் கவலைப்பட நபி சொல்கிறார்கள் யா அல்லா யோ முன் புர்கான் அக்கையும் பிரிக்கக்கூடிய நாள் இது கொலை செய்யப்பட்டால் வணங்குவதற்கு யாருமே இந்த பூமியில் மிக சிறுபான்மை குறுகிய நிலைமையில் உறுதியான ஈமானோடும் நபியுடைய சுண்ணத்துக்களோடும் அேரடி உதவியை அந்த பதருடைய மைதான முறைக்கு காட்டியது எனவே கண்ணியமானவர்களே முஸ்லிம்களுக்கு எதுவுமே பிரச்சினை யுத்தம் என்ன நடக்கிறது முஸ்லீம்களையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா கோத்திரத்தை சேர்ந்தவர்களும் வந்து சேர்க்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னது போன்றோ மனிதனுடைய முயற்சி இரண்டாக இருக்கும் கொண்டு கண்ணுடைய பார்வையை வைத்து முயற்சி செய்வார் கண்ணு நம்பி வாழ்க்கையை அமைப்பான் இன்னொன்று ஈமனை நம்பி வாழ்க்கையை அமைப்பான் ஆனால் கால காலம் எல்லாம் எதிர்ப்பது அரசாகத்தான் சொல்லுவார்கள் பல போத்திரத்தினர் ஒன்று சேர்த்து ஒன்று சேர்ந்தார்கள் உறுதியாக நபி அவர்களோடு நிறுத்த உடன்படிக்கை செய்திருந்த பனு குறைவாகவும் ஒன்று சேர ஆரம்பிக்கிறது பனு குறைவா என்பதற்கு அவர்கள் மதீனாவில் வாழ்ந்து வந்தவர்கள் கண்ணியமானவர்களே எப்பொழுதும் மற்றவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்களோ அந்த பனு குறைவாவும் யகூதிகள் அவ்வாறு ஏற்றிருக்கவில்லை கண்ணை நம்பி இருந்தார்கள் இப்பொழுது பார்த்தார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் இப்பொழுது முகம்மது முகம்மது அவர்களோடு என்று யுத்த நிறுத்தாபுகளோடு நபியுடைய எதிரிகளோடு இந்த பனுக்குறைவா சேர ஆரம்பித்தார் மேலானவர்களே மிகவும் கஷ்டங்கள் சிரமங்கள் தியாகங்கள் அந்த யுத்தத்திலே ஏற்படுகிறது வெளிரங்கத்திலே முஸ்லீம்கள் கூண்டோடு அழிக்கப்படுவது போன்றோ இதற்கு இஸ்லாம் என்ற பேரே கிடையாது என்ற நிலநயில் கண் சொல்கிறது கண்ணியமானவர்களே ஒரு இரவிலே காக்கை அனுப்பி நிலமையை மோசம் மறுபக்கம் மாற்றுகிறார் கண்ணியமானவர்களே வரலாற்றாக எழுதுகிறார்கள் அஹாபுடைய யுத்தத்துக்கு பிறகு வேறு யாரும் மதினாவுக்கு யுத்தம் தொடுப்பதற்கு வரவே இல்லை அல்லாஹ் அதையே கிறுதியாக மாற்றுகிறார் எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே நாங்கள் மாமின் நாங்கள் அலுவாவிடம் கையேந்துவோம் நிச்சயமாக அங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம் பதில் எந்த உதவி செய்தார் உதவி செய்தானோ அதே ரபு என்று கந்தக்கில் எந்த ரபு உதவி செய்தானோ அதே ரபு என்றும் இருக்கிறான் புனேயில் உதவி செய்த ரூ இன்னும் இருக்கிறான் கண்ணியமானவர்களே நாம் மாறிக்கொள்ள வேண்டும் நாம் அம்மாவிடத்தில் கையேந்துவோம் எமது வாழ்க்கையை திருத்திக் கொள்ளுவோம் கண்ணியமானவர்களே அவ இலக்கமுள்ளார்ளுக்கு சௌபா செய்ய தயாராக இருக்கிறார் அடியானோட அல்லாஹ் கேட்கிறார் ஆதனுடைய மகனே உன்னுடைய பாவம் வானத்தின் அளவு உயர்ந்து விட்டாலும் நீ கவலைப்பட வேண்டாம் வல அதாவது அம்மா சொல்கிறார் உன்னுடைய பாவம் வானத்தின் முகத்தின் அளவு உயர்ந்து விட்டாலும் எனவே கண்ணியத்துக்கு மேலானவர்களே நான் முஸ்லீம் என்ற விதத்திலே பிரச்சனைகளுக்கு மறுசாராக தேர்வதோ சாடுவதோ அல்லது கையில் பேனை இருக்கின்றதற்காக எழுதி தள்ளுவதோ அல்லது எனக்கு திறமை இருக்கின்றதற்காக நானும் நிறைய இல்லை கண்ணியமானவர்களே ஒவ்வொருவரும் நான் செய்ய வேண்டியது என்னுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது எனக்கும் அல்லாவுக்கும் இடையிலுள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது என்னுடைய பாவங்கள் எப்படி இருக்கிறது என்னை அல்லாஹ் பொருந்து கொண்ட நிலையில் இருக்கிறேனா இல்லையா கண்ணியமானவர்களே எங்களை நாங்கள் கேள்வி கேட்போம் நாம் அம்மாவுடன் சௌகா செய்வோம் பாவங்களை விட்டு நீங்குவோம் அவுலா என்றும் உயிரோன் இருக்கிறான் நபியே நீங்க பார்த்த இல்லையா அந்த யானை கூட்டத்துக்கு நாங்கள் என்ன செய்தோம் அவங்களுக்கு போட்ட திட்டத்தை அவங்களுக்கு எதிராக நான் மாற்றவில் அனுப்பினோம் சின்ன சின்ன கற்கள் கண்ணியமானவர்களே யானை படையோடு போட்டு போடுவதற்கு யானை படை வந்தால் சுற்றி சொல்கிறது கண் சொல்லும் அல்லாஹ் சொல்கிறான் இல்லை என்னுடைய அம்மா சொல்கிறான் என்னுடைய முடிவும் என்னுடைய உதவியும் இறங்கும் என்றால் இந்த யானை படைகளுக்கு அந்த சின்ன கற்களே போதுமானது எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும் அல்லாவிடம் நாம் பெருங்கிக் கொள்ள வேண்டும் நாம் அல்லாவிடம் அதிகாரியமாக கையெழுந்த வேண்டும் சிறுபாளர்களும் இத்தேவா செய்ய வேண்டும் பெண்களும் இச்சேபா வேண்டும் பெரியவர்களும் இத்தேவா செய்ய வேண்டும் தனிமையிலும் கேட்க வேண்டும் சகத்து கேட்க வேண்டும் கண்ணியமானவர்களே நாம் அல்லாவிடம் கையெழுந்துவோம் தோற்கடிக்கவும் அவனுக்கு முன்னால் யாரும் தந்திரங்களை செய்யவும் முடியாது அந்த அங்லா நிச்சயமாக உதவி செய்வார் வெளிய கண்ணியமானவர்களே அகில இரங்கை ஜெமீனத்தில் அனைத்து மத்திரிகளிலும் குனு சொல்லி இருக்கிறார்கள் குனுத்திய நாதிதா கஷ்டங்கள் குசில் ஆதுமாறு சொல்ல இதேபோன்று அனைவரையும் துவாவின் பக்கமும் மற்றவற்றின் பக்கமும் வீசு செய்ய சொல்லி இருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரியவர்களே அதற்காக துவா செய்யுங்கள் அதோடு மட்டும் நின்று விடுங்கள் என்று சொல்லவில்லை ஆக மிக முக்கியமானதும் அடிப்படையானதும் எங்களை நாங்கள் அவ்வளாவிடம் சீராக்கிக் கொள்ள வேண்டும் நான் என்றால் உண்மையான மோமீனாக மாற வேண்டும் அதே ஒவ்வொருவரும் தன்னிடம் இருக்கக்கூடிய திறமையை தீனுக்காக பாதுகாக்க வேண்டும் தீனுக்காக பாதிக்க வேண்டும் வெளிவெ கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே எல்லாம் அவ்வளாய் மனைவியை மன்னித்தல்வானாக விருப்பமானவர்களாக வாழ்ந்த அதே நிலைமையை மன்னன் தோகை செய்வாயாக இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயாக யா இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக யார் யாரெல்லாம் கைசத்தங்களை தீட்டுகிறார்களோ யா அவா அவர்களுக்கு ஹிதாயத்தை நசி பார்க்குவாயாக அதரோடு உமருக்கு ஆற்றியதை போன்ற ஹிதாயத்தை நசி பார்க்குவாயாக அவர்களை கொண்டே நீனையும் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாக்க செய்வாயாக உறுதிவரச் செய்வாயாக யா அவங்களா யாருக்கு இதெல்லாம் உன்னோட ஹிதாயத்திலையோ யா அவங்களா ஆ சமுதாயம் அழித்தது ஒன்று அழித்து விடுவாயாக யா அம்மா கண்ணியமானவனி யாருமே இல்லாத நிலையில் கையேந்திருக்கிறோம் யா அவ்வா இன்னொரு ஆக்கிரவா அஹ்